திருமுகம் முப்பது பசித்தாரது பசி நீக்கலே பெரும் செயல் பத்தொன்பது 4 ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறு அருட்குணங்கள் அனைத்தும் அமைந்த என் நற்றுணையாய் விளங்கிய தங்கற்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயுளும் திடதேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் விளைக வரைந்து விடுத்த நல்வாசகத்தை கண்ணுற்றறிந்தனன் குடும்ப கோடம் பொதுவேதம் மெய்மொழி பொருள் விளக்கம் சண்மார்க்க விளக்கம் என்பவைகளை நூதனமாக ஏற்படுத்த கருதியபடி வரையா கடித புத்தகம் மூன்று என்னிடத்து இருக்கின்றன அவை அமையும் ஆகலில் அது உழத்தல் வேண்டா நான் வறுமதிக்கடையில் அங்னம் போதுதற்கு உளங்கொண்டிருக்கின்றன இஃது உபாயமன்று உண்மை அருநெறி செல்வோர்க்கும் அச்சுறுத்தத்தக்க இவ்வெய்ய பருவத்தின் கண் வான்பெயல் அறியா வண்ணெறிப்பட்டு மெய்வருத்தங் எவ்வகையானும் கலைகனின்றி பசித்தாரது பசி நீக்குதற் பொருட்டே திருவருளால் கிடைக்கும் பொருட்கருவியை அங்ணஞ்செலுத்தலின்றி இங்னம் செலுத்தும் வெறும் செயல்பாட்டிற்கு ஒரு படும் குறைமையும் கோடற்கு இடனாம் ஆகலில் இதுவிடயத்தில் துணிந்து சித்தமும் நாவும் செல்வன அல்ல முன்குறித்தபடி வரர்க்கு தடை நேரின் அன்று துணிந்து வரைவல் இது என் கருத்து பின்னர் தங்கள் கருத்தின்படி செய்க இஃது உலகியற் பிழைத்த சிலருக்கு வரைதல் போல் வரைந்ததன்று உள்ளமுத்து வரைந்தது என்க இதனை நமது உள்ளண்பர் செல்வராய முதலியார் அவர்க்கும் குறிக்க என்னை அன்றி தன்னையும் கருதாரன்றி பொன்னையும் கருதார் என்று கருதப்படும் அன்பர் வேலு முதலியார்க்கு ஓர் உத்தர கடிதம் வரைந்தனன் தாங்கள் எனக்கு இருமையும் தொடர்ந்த துணைவராக நினைக்கின்றேன் அன்றி வேறெண்ணெய் நினைப்பேன் தங்களுக்கன்றியும் நமது செல்வராய முதலியாரவர்களுக்கும் கடன் இருந்தால் திருவருளால் நீங்கிவிடும் அது குறித்து சலிக்க வேண்டாவென்று குறிக்க நாயக்கர் என்பவர் தற்காலம் இவ்வுலகில் இருக்கின்ற தான்தோன்றி சாமிகளில் தலை நின்ற சாமி என்க என்னை அறிய வேண்டுவனவற்றை அறிய முயலாமையோடு பித்தமயக்கால் மனம் சென்ற வழி சென்று பித்த சாமி என்னும் விசேட பேர் ஒன்று மிகையாகக் கொண்டிருக்கின்றன ஆகலில் சூழும் வண்ணம் சூழ்க அன்றி சிவசிந்தனையும் ஜீவகருணையும் கைவிடாது ஓங்குக வேறு சந்தி செய்யும் பந்த சந்தி சக்தியாலே மாறாது பிழித்திருக்க சுபம் பெறுக இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் அக்ஷய வருடம் சித்திரை மாதம் எட்டு இஃது சென்னப்பட்டினம் ராயல் ஓட்டல் ஸ்ரீ வேலுமுதலியாரவர்கள் மேல்விலாசம் பார்வையிட்டு ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் ஸ்ரீ ரத்தின முதலியாரவர்கள் சமூகத்திற்கு தயவுசெய்திக்க சுபம்